அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அற ஆழி அந்த சேர்ந்தார் கல்லால் பிற அறம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அது மாபெரும் கடல் மாதிரி இருக்கு அதனால தான் தர்மசாகரம் அற ஆழின்னு இங்க வள்ளுவர் குறிப்பிடுறார் அறநூல்கள் கடல் போன்றது நம்ம நாட்டினுடைய சட்ட கடல் மாதிரி இருக்கு அப்படி இருக்கிற போது தர்மசாஸ்திரம் கடல் போன்றது என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் பலவிதமான கேள்விகள் சந்தேகங்கள் அவற்றுக்கெல்லாம் தெளிவான பதில்கள் எல்லாம் இருக்கின்றன அது இடம்பொருள் ஏவல் எந்த இடத்துல யாருக்கு எது தர்மம் அப்படின்னு அறுதிட்டு கூறுறது சில சமயம் கடினமாக தான் இருக்கும் ஆனால் தர்மத்திலேயே ஊறியிருக்கிறவனுக்கு தான் தர்மம் புரியுமே தவிர அறகுறையாக நுனிப்புள் மேயிறவனுக்கு தர்மம் புரியாது இடம்பொருள் ஏவல் ஆகியவற்றை பொறுத்து தர்மம் மாறுகிறது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு தர்மத்தை முழுசாக கற்றுக் கொடுக்க முடியாது தர்மத்துக்கு ஒரு பொதுவான விதி இருக்கிறது அதை கொண்டு நாம் தர்மத்தை அறிந்து கொள்ள வேண்டும் இதை நான் பற்றி விரிவாக அறத்துப்பாலில் சொல்ல முற்படுகிறேன் விருப்பு வெறுப்பு இல்லாமல் தர்மத்தை கடைபிடிக்கிற பெரியவங்கள்கிட்ட போனால் நமக்கு தர்மம் என்னன்னு புரியும் அறத்துப்பாலில் இதை பற்றி நான் விரிவாக விளக்கி சொல்கிறேன் சரி அற ஆழி அந்தணுங்கிறதுக்கு ஓரளவுக்கு அர்த்தம் பார்த்துட்டோம் இப்போது ஆனால் இந்த அற ஆழி அந்தணனை வழிபடுகின்ற முறை என்ன ஒவ்வொரு குரல்லையும் வழிபடுகிற முறையை படிச்சுக்கிட்டு இருக்கோம் இறைவனை அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்ளுவது அவனால் அருளி செய்திருக்கிற அறநூல்களை மெய்யுணர்வு நூல்களை எல்லாம் படிக்கிறது அவரை தியானம் செய்வது அவரை பொருள் சேர்ந்த புகழ் மொழிகளால் போற்றி பாடி பரவுவது அப்புறம் புலநடக்கம் பழகிறது ஒழுக்கத்தில் நில நிற்கிறது ஒப்பீடுகளை எல்லாம் தவிர்க்கிறது உயர்ந்த ஒப்பீடுகளை கொண்டு நம்மையும் சமுதாயத்தையும் உயர்த்துவது இப்படிலாம் நாம் பார்த்த நாம் இங்கே வழிபாட்டு முறை என்னன்னு பார்க்கணும் அறத்தை கடைப்பிடிக்கிறது தான் அற ஆழி அந்தணன் தாழ் சேர்றதுன்னு அர்த்தம் காலையிலேருந்து அந்த அறம் கிரத திரும்ப அர்த்தம் சொல்கிறேன் இது மனசில் பதியறதுக்கே நாம் நிறைய அறம் செய்திருக்கணும் முன்பு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக அறம் செய்திருந்தால்தான் அறத்தை கடைப்பிடித்திருந்தால்தான் அறம் என்ற சொல்லுக்கே பொருள் தெளிவாக நமக்கு விளங்கும் இல்லை என்றால் அறம் என்ற சொல்லுக்கு பொருளே விளங்காது அறத்தை இடைவிடாது கடைபிடிக்கிறது தான் அற ஆழி அந்தணனை வழிபடுகின்ற முறை விருப்பு வெறுப்புகளை நீக்கி அமைதியோடு வாழ்வதற்கு அறத்தை கடைப்பிடிக்கிறது தான் சிறந்த வழி அறத்தை கடைப்பிடிக்கிறவனுக்கு வாழ்க்கையில் குழப்பமே கிடையாது நோ கான்ஃப்ளிக் விருப்பு வெறுப்பற்ற முறையான சீரிய வாழ்க்கைக்கு தான் அறம்னு பேர் காலையிலேருந்து ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் நம்ம ரொட்டீன் நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் என்று பெரியோர்கள் சாஸ்திரத்திலே வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் காலையில் எழுந்த உடனே படுக்கையில் உட்கார்ந்து இன்னைக்கு செய்ய வேண்டிய அறம் என்னங்கிறத சிந்திக்கணும்னு சொல்லி இருக்கிறது ஆச்சாரக்கோவை வைகரை யாமம் துயிலெழுந்து தான் செய்யும் நல் அறமும் அதுக்கு பிறகு ஒன் பொருளும் காலையில் அதிகாலையில் எழுந்து நான் இன்னைக்கு என்னெல்லாம் புண்ணியம் செய்யணும் அப்படிங்கிறத சிந்திக்கணுங்கிறது எல்லா நூல்களும் அது எந்த மொழியில் இருந்தாலும் சரி அற நூல்களெல்லாம் இதை கரெக்டாக தெளிவாக சொல்லுகின்றன நல்லறமும் ஒன்பொருள் ஒன்பொருள்னா இறைவனையும் அப்புறம் தந்தை தாய் இவங்களையெல்லாம் வணங்கி வைகரை யாமம் துயிலெழுந்து தான் செய்யும் நல்லறமும் ஒன்பொருளும் சிந்தித்து வாய்வதில் தந்தையும் தாயும் தொழுது எழுக என்பதே முந்தையோர் கண்ட முறை ஆ காலையிலேருந்து ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் எப்படி வாழ்க்கையை நடத்தணும் எந்த எண்ணங்களை எண்ணணும் எந்த சொற்களை பேசணும் எந்த செயல்களை உடலால் செய்யணும் அப்படிங்கிறத பெரியவங்க வகுத்து கொடுத்துருக்கிற நெறிப்படி ஆக சுதந்திரங்கிற பேரில் கட்டுப்பாட்டை மீறுறது இல்லை அதுக்கு பேர் அறம் தனி மனித கடமைகள் எல்லாம் அறம் சமூகத்தினுடைய கடமைகளும் அறம்தான் உலகத்தில் தர்மந்தான் எல்லாரையும் காப்பாற்றுகிறது இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் இந்த நாட்டை ஓரளவுக்கு அமைதியாக இயங்க செய்கிறது ஆங்காங்கே போராட்டங்கள் குழப்பங்கள்லாம் இருந்தாலும் அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது கோர்ட் இருக்கிறது காவல்துறை இருக்கிறது அரசாங்க நிர்வாகம் இருக்கிறது அதிகாரிகள் இருக்கின்றார்கள் அதனால தான் இந்த நாடு ஓரளவுக்கு போய் கொண்டிருக்கு இல்லாட்டி அ ராஜகம் அரசன் இல்லாமல் தலைவன் இல்லாமல் அதிகாரிகள் இல்லாமல் காவல்துறை இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் இருந்தே நம்ம நிறைய சிரமப்படுறோங்கிறது வேறு விஷயம் ஏன்னா அந்தந்த துறைகளுக்குள் அறத்தை பற்றிய அறிவு சரியாக இல்லாதனுடைய குழப்பம் அது அரசியலாகட்டும் நீதித்துறையாகட்டும் பத்திரிகை துறைகளாகட்டும் காவல்துறையாகட்டும் ஆங்காங்கே அறத்திலே பிரச்சனை அ காவல் என்று சொன்னாலே அறத்தை காப்பது என்று தான் அதுக்கு பொருள் இதை எடுத்துச் சொல்வதற்கோ சிந்திப்பதற்கோ அவர்களுக்கு பயிற்சி தருவதற்கோ முறையான திட்டங்கள் அற வழியிலே இன்றைக்கு தனி மனிதனும் சமூகமும் துன்படுவதற்கு காரணம் என்று சொன்னால் அது மிகைப்படுத்துவதாக இருக்காது என்று நான் கருதுகிறேன் வேதங்கள் சொல்லுகின்றனது அறமே உலக வாழ்க்கையில் அனைவருடைய வாழ்க்கைக்கும் அமைதியான வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்கிறது மக்கள் ஒரு நல்லவனை தான் விரும்புகிறார்கள் இப்போ ஒரு நல்ல ப்ளம்பர் இருந்தால் அவனுக்கு மதிப்பு உண்டு நல்ல எலக்ட்ரிஷியன் சொன்னால் அவருக்கு டிமாண்ட் இருக்கும் எந்த துறையிலையும் ஒழுங்காக முறையாக செய்கிறவனை மக்கள் விரும்பத்தான் செய்கிறார்கள் ஒரு திருடங்கூட திருடாத ஒருத்தனை நம்பி பணத்தை கொடுக்கணும் தான் நினைப்பான் அப்போ இதுலேருந்து தெரிகிறது மனிதனுக்கு இயல்பாகவே மனசுக்குள்ளே ஒழுங்காக இருக்கணுங்கிற எண்ணம் இருக்குது ஆனால் தான் ஒழுங்காக இருக்கணுங்கிற எண்ணத்தை விட மற்றவன் நம்மள்கிட்ட ஒழுங்காக இருக்கணுங்கிற எண்ணம் இருக்குது அங்கேதான் குறைபாடு ஏற்படுகிறது நாம மற்றவர்கள் நம்மிடத்தில் ஒழுங்காக நடந்து கொள்கிறார்களோ இல்லையோ நாம் எல்லோரிடமும் ஒழுங்காக முறையாக நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் வேண்டும் மேலும் நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம் அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிற ஆழி நீந்தலரிது எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்